அவர்கள் கூறியதாவது நபிசல்லாகும் அணி செல்லும் அவர்கள் செருப்பு அணிவதிலும் தலைமொழி சீவுவதிலும் சுத்தம் செய்வதிலும் அவர்களுடைய எல்லா விஷயங்களையும் வலதுபுறத்தை கொண்டு ஆரம்பிப்பதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள்